நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இப்ப நான் உங்களுக்கு ஒரு குதிரையும் கழுதையும் பற்றிய ஒரு பஞ்சதந்திர கதைய சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அந்த விவசாயிகிட்ட ஒரு குதிரை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கழுத இருந்தது இந்த கழுதைக்கு குதிரையை சுத்தமாக பிடிக்கலை ஏன் அப்படின்னா விவசாயி வந்து குதிரைக்கு நிறைய சலுகை கொடுத்து வச்சுருந்தாரு ஆனால் கழுதையை வந்து நிறைய வேலை வாங்கினார் எப்போ பார்த்தாலும் இந்த குதிரை வந்து ஒரு நிழலான கூடாரத்தில் அமைதியாக கட்டி கிடக்கும் அது பாட்டுக்கு விருப்பப்பட்டப்போ வேணுங்கிறத சாப்பிடும் படுத்து தூங்கும் அந்த மாதிரி குதிரை வந்து வசதியாக இருந்தது ஆனால் கழுதை நாள் முழுக்க வேலை செஞ்சு களைச்சி போய் தங்குறதுக்கு மேல ஒரு கூரை கூட இல்லாமல் ஒரு மரத்தடியில் தான் படுத்து தூங்கும் இரண்டுக்கும் அந்த விவசாயி தர்ற உணவு பார்த்தீங்க அப்படின்னா குதிரைக்கு வந்து கொல்லு மற்ற உயர் வகை உணவு கொடுப்பாரு ஆனால் கழுதைக்கு வந்து புல்லு மட்டும்தான் கொடுப்பாரு இதை பார்த்த கழுத என்ன நினச்சதுன்னா உருவத்தில் வந்து குதிரை கொஞ்சம் கம்பீரமாக இருக்குது நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன் மற்றபடி ரெண்டுமே ஒரே ஜாதி தான் இந்த குதிரைக்கு மட்டும் இந்த விவசாயி ஏன் வந்து இவ்வளோ சலுகை கொடுக்குறாருன்னு தெரியல அதை வேலை வாங்குகிறதே கிடையாது எப்போயுமே கூடாரத்தில் வந்து நிழலான இடத்துல படுத்து தூங்குது வேணுங்கிறப்ப வேண்டியதை சாப்பிடுது ஆனால் என்னோடய நிலமை அது கிடையாது காலையிலே என்னை எழுப்பி விட்டுறாங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ஒரு நிழலான இடத்துல கூட தங்க வைக்கிறது கிடையாது நானே வந்து மரத்தடியில் படுத்து தூங்கிக்கிறேன் எனக்கு சாதாரண புல் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கழுதை ரொம்ப வருத்தத்தில் இருந்தது அந்த வருத்தமே குதிரை மேலே கோபமாக மாறி குதிரை மேலே பொறாமையோடு இருந்தது கழுதை ஆனால் குதிரை என்ன நினச்சதுன்னா பாவம் இந்த கழுதை எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டே இருக்குது அதுக்கு சரியான உணவு கூட கொடுக்கறது கிடையாது அது பாரு தரையில் தான் படுத்து தூங்குது சில நேரம் வெயிலில் கூட படுத்து தூங்குது அப்படின்னு குதிரை வந்து கழுதை மேலே ரொம்ப அன்போடு தான் இருந்தது குதிரை கழுதைக்கிட்ட பேச நினைக்கும் கழுதை வந்து வெறுப்போட ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும் குதிரை அதை கண்டுக்காமல் விட்டுரும் இப்படி சில நாட்கள் போனது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அரசன் வந்து போர் வருது அப்படின்னு அறிவிச்சாரு உடனே வீட்டுக்கு ஒருத்தர் போருக்கு போகணும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த விவசாயி என்ன பண்ணாரு அப்படின்னா போர் உடைய குதிரை மேல ஏறி போருக்கு போயிட்டாரு போயிட்டு சில மாதங்கள் கழிச்சு திரும்ப அந்த விவசாயி வந்தாரு வரும்போது விவசாயி உடம்பெல்லாம் ரத்த காயங்களா இருந்தது அங்கங்க கட்டு போட்டுருந்தாங்க அது மட்டுமில்ல அந்த குதிரை நடக்கவே முடியாம நொண்டிக்கிட்டு வந்தது விவசாயி எப்போதுமே அந்த குதிரை மேலே ஏறி கம்பீரமாக போவார் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நடக்க வச்சு குதிரையை கூட்டிகிட்டு வந்தார் அவரும் நடந்து தான் வந்தார் குதிரை நொண்டிக்கிட்டே வந்தது அது உடம்புலையும் பல இடங்களில் காயம் பட்டிருந்தது கட்டு போட்டிருந்தது குதிரை பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது இதை பார்த்த கழுதைக்கு ஐயய்யோ குதிரை எவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்கும் அது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி குதிரைகிட்ட போய் பேச்சு கொடுத்தது என்ன நண்பா ஏன் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு கேட்கவும் குதிரை சொல்லிச்சு நாங்கள் போருக்கு போனோம் அங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் கழுதை கேட்டுச்சு போர்னா என்ன அப்படின்னு கேட்கவும் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை அது அந்த சண்டையில் வந்து இரண்டு பக்க வீரர்களும் சண்டை போட்டுக்கும் என்ன மாதிரி குதிரைங்க மேலே ஏறி போய் தான் சண்டை போடுவாங்க நாங்கள் வேகமாக ஓடுவோம் இல்லையா அதுக்காக எங்களை தான் பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும்போது வீரர்களுக்குள்ள நடக்கிற சண்டையில் எங்கள் மேலேயும் கத்திப்படும் அந்த மாதிரி பட்ட காயந்தான் இது பாவம் நம்ம எஜமானர் ரொம்ப காயப்பட்டுட்டாரு நானுமே ரொம்ப காயப்பட்டுட்டேன் அப்படின்னு குதிரை ரொம்ப பரிதாபமாக சொன்னது அப்போதான் கழுதைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு தன்னுடைய கடமை வந்து விவசாயிக்கு வேலை பார்த்து அவருக்கு ஏதாவது நன்மை செஞ்சு அதன் மூலமாக புள்ள சாப்பிட்டுட்டு வாழ்கிறது தான் தன்னுடைய வேலை அது மாதிரி குதிரையோட வேலை என்ன அப்படின்னா தேவைன்னு வந்தால் வீரர்களை சுமந்துட்டு போர்க்களத்துக்கு போய் தன்னோட உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்கணும் அதனால தான் அதுக்கு சத்தான உணவெல்லாம் கொடுத்து விவசாயி நல்லா பராமரித்து வந்திருக்காரு அப்படிங்கிறத கழுத புரிஞ்சுக்கிடுச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நண்பா நான் உன்னை ரொம்ப தப்பாக நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு குதிரை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குதிரையோட ரொம்ப நெருங்கிய நண்பனாக மாறிடுச்சு கழுத இந்த கதையை மேலோட்டமாக பார்த்தோம்னா விவசாயி வந்து கழுதையை ரொம்ப மோசமாக நடத்தின மாதிரி நமக்கு தோணும் ஆனால் உண்மை அது கிடையாது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் குதிரையால முதுகண்டை போ கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் தனித்துவம்னா இண்டிவிஜுவலிட்டி ஒருத்தருடைய திறமை இன்னொருத்தருக்கு இருக்காது ஒருத்தர் செய்ய முடிஞ்ச வேலையை இன்னொருத்தரால் செய்ய முடியாது யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல எல்லாருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியரா மாறிட்டா விவசாயம் யாரு பாப்பாங்க சாப்பாடு எங்கிறது நமக்கு வரும் அப்ப விவசாயம் சில பேர் பார்க்க தானே வேணும் அதனால விவசாயியும் முக்கியம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் முக்கியம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் சொகுசான ஏசி கார்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு வர்றதுனால கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உயர்ந்தவரும் கிடையாது நாள் முழுக்க வெயில்ல வேர்வையோட சகதியிலையும் புழுதியிலையும் வேலை பார்க்கக்கூடிய விவசாயி தாழ்ந்தவரும் கிடையாது விவசாயி இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு சாப்பாடு கிடைக்காது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லன்னா விவசாயிக்கு தான் பயன்படுத்தக்கூடிய செல்போன் போன்ற வசதிகளும் கிடைத்திருக்காது அதனால ஒருவருடைய திறமையை இன்னொருத்தர் மதிக்க கத்துக்கிடணும் இதை தான் ஆர் டபிள்யூ எமர்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில கவிஞர் தான் எழுதிய மவுண்டன் அண்ட் துரில் அப்படிங்கிற போயம்ல சொல்றாரு ஒரு பெரிய மலைக்கும் ஒரு அணிலுக்கும் சண்டை வந்துருது அப்ப அந்த அணில் வந்து மலையை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா உன்னோட திறமை வேற என்னோட திறமை வேற என்னால வேணா அடர்ந்த மரங்களை உடைய ஒரு பெரிய காட்டை நீ சுமக்கிற மாதிரி சுமக்க முடியாம போயிடலாம் அதே நேரம் நான் ஒரு கொட்டையை லாவகமா கொறிக்கிற மாதிரி உன்னால கொறிக்க முடியுமா அப்படின்னு அந்த மலையை பார்த்து கேக்குது இதை தான் ஆர்டபிள்யூ எமர்சன் என்ன சொல்றாருன்னா டேலன்ட் டிஃபர் ஆல் இஸ் வெல் அண்ட் வைஸ்லி புட்